அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம் பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஆத்மபோதம் என்ற இந்த வகுப்பிலே கடந்த பாடத்திட்டங்கள் மூலம் நாற்பது ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம் இப்ப இன்றைக்கு நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம் நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் நாத்ரு ஞானநேய பேதகா பரே நாத்மனி வித்தியதே சிதானந்த ஐக்க ரூபத் வாத்திப்யே ஸ்வயமேவ தத் இப்ப இங்க நாத்ருய பேதகா அதாவது நாத்ரு ஞானநேய பேதக அப்படிங்கிறது அந்த திரிபுடியினுடைய வார்த்தையை தான் இங்க சொல்றார் அரிபவன் அறிவு அறியப்படுவது என்ற முப்படிகளான வேற்றுமைகள் இருக்கும் ஒன்றேயான ஆத்மாவிற்கு பொருந்தாது ஆத்மா அறிவுமயமாய் ஆனந்த வடிவாய் ஒரே பொருளாக இருக்கும் தன்மையாதலால் அது தன்னில் தானே தனித்துவமாய் ஒழிந்து கொண்டிருப்பதை கொள்வாயாக அத சொல்றார் ஸ்வயமேவத்த பொருளையும் நம்மையும் தவிர நமக்கு அதை பற்றியுள்ள அறிவு என்று உலகில் விஷயமாகவும் சில நம் இடத்தில திணிக்கப்படுகின்றன அப்ப அந்த அடிப்படையில நம்ம மூன்று விஷயங்களை இங்க பாக்குறோம் அதாவது தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தெரிந்து கொண்டுள்ள அந்த பொருள் அதாவது காணப்படும் பொருள் அப்புறம் நான் ஒருவன் காண்பவன் ஆகிய நான் ஒருவன் இருக்கின்றேன் அப்புறம் நான் அதை காண்பதினாலே அதை பற்றிய ஒரு காட்சியில் கிடைத்த ஒரு அறிவை நான் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு மூன்று விஷயத்தை நம்ம இங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த மூன்றை நம்ம பிரிச்சு பார்க்கிறோம் அதுதான் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்பதாக மூன்று விஷயங்கள் நம்ம இங்க பாக்குறோம் அப்போ இந்த மாதிரி மூன்று விஷயங்களை வந்து நம்ம அறிவு அறிபவன் அறியப்படும் பொருள் என்பதாகவும் பார்க்கிறோம் அப்ப எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்ப பொதுவா நமக்கு வேறாக ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்றோம் அறியப்படும் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்புறம் அந்த அறியப்படும் பொருட்களை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நான் ஒருவன் இருக்கின்றேன் அப்ப நான் யார் அப்படின்னு பார்த்தா நான் அறிபவன் சரி நான் அறிபவன் அங்கு அறியப்படும் பொருட்கள் இருக்குது அப்புறம் இது ரெண்டை பற்றி அப்படியே புரிந்து விடுமானா இல்லையே அந்த அறியப்படும் பொருட்களை பற்றி ஒரு அறிவு நம்ம இடத்துல அப்ப இங்க அறிவு அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற மூன்று விஷயங்களும் இங்கு தேவைப்படுவதாக இருந்தாலும் இந்த மூன்றையும் நாம் என்ன பண்றோம் உலகில் விவகாரங்களிலே தனித்தனியாக பிரித்துத்தான் சொல்கிறோம் அதாவது அறிவு என்பது நம்மையும் அந்த பொருளையும் இணைக்கும் ஒரு உறவு என்பதாக நாம வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆத்மாவை பற்றி சொல்லும் அத்தகைய பிரிவுகள் உண்டா என்ற சந்தேகத்திற்கு பதில் சொல்வது போல இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கிறது பொதுவா நம்மிடத்திலே காணப்படுகின்ற இருமைகள் எப்படின்னா இன்பம் துன்பம் நல்லது கெட்டது போன்ற குணங்கள் இருமைகள்ல வந்துவிடும் எப்பயுமே இருமைகள்னு ஒன்று இருந்தா இந்த குணங்கள் வந்துவிடும் ஆனது போல அறிவு என்று ஒன்று வந்து விட்டால் இந்த முப்படிகள் உண்டு என்பதையும் நாம் இங்கு பார்க்கிறோம் ஏன்னா ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கு அறிவுன்னு ஒருத்தன் இருக்கணும் அறியப்படும் பொருள் ஒன்று இருக்கணும் அப்படி அந்த மூன்றும் இருப்பதனால்தான் அந்த முப்படியும் எப்படி நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இன்பம் துன்பம் அப்படிங்கிற உரிமைகளுக்குள்ள இரண்டு விஷயங்கள் வருதோ அது மாதிரி இங்கு ஒன்று அறியப்படும் இந்த மூன்று விஷயங்களும் ஒருங்கிணைந்து பார்க்கப்படுகிறது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஆனால் இதெல்லாம் உலகியல் சார்ந்த விஷயங்களுக்கு அப்படி பார்க்கப்பட்டாலும் ஆத்மாவை பற்றிய அறிவு வரும்போது இத்தகைய வர்ணனை உண்டா என்ற சந்தேகம் வருவது சற்று சிந்தித்து ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டுகிறார் அது எப்படி அப்படின்னா இப்ப முப்படிகளாகிய வேற்றுமைகள் வருவது புறநோக்கு இருக்கும் போதுதான் இப்ப நம்ம வெளிப்பார்வை வந்து வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போதுதான் நமக்கு பார்க்கப்படும் பொருள் ஒன்று இருக்கிறது பார்க்கப்படுபவன் நான் ஒருவன் இருக்கின்றேன் பார்க்கப்படுகின்ற பொருளுக்கும் பார்க்கப்படுபவன் எனக்கும் இடையிலே அதை பற்றி ஒரு அறிவு இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம் அதாவது அதை பற்றி ஒரு புரிதல் தெளிதல் இதெல்லாம் அதே சமயம் ஆத்மாவை பற்றி குறிப்பிடும் போது அங்கு ஆத்மாவை பார்ப்பவன் என்ற ஒரு தனி என் கிடையவே கிடையாது அப்படி இருந்தால் என்ன ஆயிடும் அப்படின்னா நான் பார்க்கப்படும் ஆத்மாவாகிய நான் என்ற இரண்டு விஷயங்கள் வந்துவிடும் அதாவது நான் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான எண்ணையும் அப்புறம் நான் பார்க்கப்படும் ஆத்மா அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் நான் எடுத்துக்கிட்டா அங்கு இரண்டு நாண்கள் அல்லவா அப்படி வந்துவிடும் ஆனா நான் என்ற நமது உணர்வு எப்போதும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே உள்ளதினால் அது என்றும் ஒன்றானதாகவே இருக்க முடியும் அங்கு இரண்டு நான்கள் இல்லாததால் முக்குடிகளான வேற்றுமைகள் ஆத்மாவிற்கு பொருந்தாது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப நாம் இந்த ஆத்ம ஞான பாடங்கள் வந்து இது மாதிரி விசாரணைகள் செய்து பார்க்கும் நாம் புரிந்து அந்த விஷயங்களை வந்து மூன்றாக பிரிச்சு பார்க்கிறோம் ஆனால் அந்த மூன்றும் ஒன்று என்று நமக்கு புரிய வரும்போது அங்கு பிரிவினைகள் கிடையாது என்றுதான் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது ஒருவன் ஆத்மாவை பற்றி பேசும்போது அப்படி பேசப்படுபவன் அல்லது அப்படி பேசுபவன் அல்லது நான் என்று எண்ணுபவன் ஆதலால் ஆத்மா ஒரு பேசப்படும் பொருளாகி வேற்றுமைகள் தெரியக்கூடியதாக மாறி அந்த வேற்றுமைகள் தான் என்று உணரப்படக்கூடியதாக மாறிவிடும் இது ஆத்மாவிற்கு பொருந்தாது என்பதாக கூறப்படுகிறது அந்த ஆத்மா ஒன்றாய் மட்டும் அல்லாது தன்னையே உணர்ந்து கொள்ளும் அறிவுமயமாயும் இருப்பதால் தான் நான் என்று சாதாரணமாக நம்மை நினைத்து கொண்டு செயலாற்றும் போது நமக்கு உள்ள புத்தியும் அந்த அறிவின் பிரதிபலிப்பாய் விருத்தியாகின்றது ஆத்மாவோ அறிவுமயமாய் மட்டும் இல்லாமல் எப்போதும் ஆனந்தமயமாயும் உள்ளது அப்படி அது இருப்பதற்கு காரணம் அது தன்னில் தானே ஒளிர்வதால் மட்டுமே அதனால் ஒருவன் தான் காணும் வேற்றுமைகள் அனைத்தையும் கலைந்து அந்த ஆத்மாவின் இருப்பிலே தனியனாய் இருந்ததால் அறிவதற்கு என்று வேறு எதுவும் அங்கு இருக்கவே இருக்காது ஆனந்தம் என்பதும் அவனுக்கு வெளியிலிருந்து வர வேண்டும் என்ற அவசியமும் இருக்காது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த நாற்பத்தி ஸ்லோகத்திலே சொல்ல மிக முக்கிய விஷயமாக இந்த திரிபுட்டியை நம்ம பார்க்கிறோம் இந்த திரிபுட்டிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அறிபவன் அறிவு அறியப்படுவது அப்படின்ற மூன்று விஷயங்கள் ஞாற்று ஞானநேய பேதகா பரேன் ஆத்மனி வித்தியதே சிதானந்த ஐக்கிய ரூபத் வாத்திப்பியதே ஸ்வயமேவ தத்து அந்த ஆத்மா தன்னில் தானாய் ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்னும் பொழுது அதுவே சுயம் அந்த ஸ்வயம் மட்டுமே அது ஸ்வயமேவ இருக்கிறது சுயமாக அது மட்டுமே இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இங்கு அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள்கள் என்று மூன்று முப்படிகளை நம்ம பிரித்து பார்ப்பது வந்து நம்முடைய புரிதலுக்காகத்தான் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படி புரிதலுக்காக நம்ம சுட்டிக்காட்டி அதை புரிந்து கூட நமக்கு என்ன இங்க தெரிய வருது அப்படின்னா அந்த மூன்றும் அந்த அறிவோட ஒன்றாகி விடுகின்றது என்பதும் புரிய வரும் இது நம்ம ஏற்கனவே இந்த அறிவு அறிபவன் அறியப்படுவதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் நிறைய வருமானங்களும் கொடுத்துருக்கிறோம் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையா பார்த்திடலாம் இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை வந்து நான் எப்படி நினைக்கிறேன் அறிபவன் என்பதாக நினைக்கிறேன் இப்ப அரிபவனாக்கி நான் யார் அப்படின்னு பார்த்தா இப்ப நான் அறிபவன் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்குள்ள வந்துட்டா அது வந்து மனமா அறிவா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அரிபவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது இரண்டு விதமாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க ஒருத்தர் ஆத்மாங்கிறாங்க ஒருத்தர் மனசு அப்படிங்கிறாங்க அது எந்த இடத்துல எப்படி அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அரிபவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு வேறாக அறியப்படும் பொருள் ஒன்று இருக்கிறது இப்ப ரெண்டு விஷயங்கள் இருக்குதா அப்போ அரிபவனும் அறியப்படும் பொருள் மட்டும் இருந்துட்டா போதுமா அது என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு வேண்டும் இல்லையா அப்ப இதை நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் இப்ப வந்து எதிரில் மல்லிகைப்பூவோ அல்லது ரோஜா வைக்கப்பட்டிருக்கு நமக்கு முன்னாடி இப்போ அரிபவனாகிய நான் அந்த மல்லிகை பூவையோ பார்க்கிறேன் பார்த்த உடனே எனக்கு அது ரோஜா பூவா மல்லிகை எனக்கு எப்படி தெரியும் நிச்சயமாக தெரியாது அப்ப அதை பற்றி ஒரு அறிவும் எனக்கு வேண்டும் அப்பொழுதுதான் அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு என்ற மூன்றும் அங்கு இணையும் போதுதான் அது முழுமையாகும் அப்பதான் நான் யார் நான் இதை பற்றி பார்க்கிறேன் பார்க்கப்படும் பொருள் என்ன அதனால் எனக்கு கிடைத்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து புல்ஃபில் ஆகும் அப்ப இந்த மூன்றும் ஒரு ஒருங்கிணைந்த தன்மையில் இருக்கணும் அப்படி பார்க்கும் போது இங்க அறிபவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதின் மூலமாகத்தான் அறியப்படுகிறது அரிபவன் அப்படின்னு போயிட்டாலே அது மைண்டு தான் அங்க அறிகிறது அப்ப மனசானது ஒன்றை பற்றுது புறத்துல பார்க்குது அது ரோஜா பூவா மல்லிகை பூவா அப்படின்னு அரிபவனாகிய மனது பார்க்குது புறத்திலே அப்படி பார்க்கும் போது அது ரோஜா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கும் அதை பற்றி ஒரு அறிவு இருந்தா தான் கொள்ளும் இல்லைன்னா இந்த பக்கம் அரிபவனாகிய மனசு இருக்கும் அந்த பக்கம் அறியப்படும் பொருளாகிய பொருள் இருக்கும் ஆனா இரண்டும் ஒருங்கிணையாது அந்த இரண்டும் ஒருங்கிணைய வேண்டும் என்றால் அதை பற்றி ஒரு அறிவு இருந்தாக வேண்டும் அதுதான் சாஸ்திரம் சொல்லுது அந்த அறிவு தான் இங்க ஆத்மா அப்ப இங்கே ஆத்மா எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னா மனதின் மூலமாக பிரகாசிக்கிறதுங்கிறதுனால அறிவு அறிபவன் மூலமாக அனைத்தையும் அறிகின்றதுங்கிறது தான் இங்க விஷயமே டைரக்டா அதை அறிகிறது இல்லை அறிவு வந்து தனக்கு நேரடியாக அதை அனுபவமாக்க விரும்புறதில்லை அறிபவன் மூலமாக தான் அனுபவமாக்கும் ஏன்னா அதனுடைய பிரகாசம் தான் அதுக்கு தேவைப்படுது அதுதான் நேற்றைய ஓமான நான் சொல்லும்போது என்ன சொன்னேன் நான் இருக்கிறேன் என்னை நான் நேரடியாக அனுபவமாக்க வேண்டும் அல்லது நான் இருக்கிறேன் என்னுடைய கண்களை நான் பார்க்க வேண்டும் எப்படி சாத்தியமாகும் என்னுடைய கண்ணை நானே பார்க்க முடியுமா முடியாது என்னிடத்தில் இருக்கிற கண்களை கொண்டு நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் ஆனா என்னுடைய கண்ணை நானே பார்க்க முடியாது அப்ப என்னுடைய கண்ணை நானே பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு முகம் கண்ணாடி வேணும் அப்ப முகம் பார்க்கும் கண்ணாடியை கொண்டு நான் என்னுடைய கண்களை பார்க்க முடியும் அப்ப என்னுடைய கண்களை பார்ப்பதற்கு எனக்கு வேறாக ஒரு உபாதியை நான் உண்டாக்கி என்னுடைய கண்களை நான் பார்ப்பது போல ஆத்மா தன்னை தான் பார்ப்பதற்கு தனக்கு வேறாக ஒரு உபாதியை உண்டாக்கி தன்னை அது பார்க்கின்றதுங்கிறது தான் எங்க சாரமே அப்ப அப்படி பார்க்கறதுனால தான் எங்க ஆத்மா தன்னை அறிவதற்காக அறிபவனாகிய மனதை உண்டாக்கி அந்த மனதை கொண்டு அறியப்படும் பொருட்களை படைத்து அந்த அறியப்படும் பொருட்களின் மூலமாக தன்னை அதை அறிகிறது அப்படி அது அறியும் போது இங்க என்ன ஆயிடுது மூன்றும் ஒன்றே ஏன்னா அறிவு இருக்கிறதுனால்தான் அறிபவன் இருக்கிறான் அறிபவன் இருப்பதனால்தான் அறியப்படும் பொருள் அறியப்படுகிறது இப்ப அறிபவன் இல்லைன்னா அறியப்படும் பொருள் எப்படி தெரியும் இப்ப மனசே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்க்கு ரோஜாவா மல்லிகைப்புவான்னு எப்படி தெரியும் இதுக்கு நான் ஏற்கனவே உதாரணம் கொடுத்துட்டேன் ஒருத்தன் அடிபட்டுறது மண்டையில் கோமா ஸ்டேஜில் போயிட்டான் அவனுக்கு வந்து மனசு வேலை செய்யல அப்போ மைண்ட்லெஸ் ஸ்டேட்டில் அவன் வந்து படுத்திருக்கிறான் அவனுக்கு நல்லா உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அடிபட்டு படுத்திருக்கிறான் சாப்பிட்றான் தூங்குறான் கண் விழிச்சு பார்க்குறான் நம்ம சொல்றதை கேட்கறான் ஆனால் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இழந்துட்டான் காரணம் என்ன அவனுடைய ஹார்ட்வேர் டேமேஜ் அதாவது மூளையில் அடிபட்டுடுது பிரெயினில் அடிபட்டுடுது அடிபட்டதுனால அவனுக்கு கோமா ஸ்டேஜில் இருந்துகிட்டு அப்படியே பார்க்கறான் அவ்வளவுதான் அப்போ அறியப்படும் பொருளை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்கு காரணம் என்ன அங்கே மனசு வந்து அப்ளை ஆக மாட்டேங்கிது மைண்டு வந்து வேலை செய்யலை அப்போ இதுதான் மனநோயாளிக்குள்ள நிலையும் இப்போ கோம ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு ஹார்ட்வேர் டேமேஜ் மனநோயாளியாக இருக்கிறவனுக்கு சாஃப்ட்வேர் டேமேஜ் ஏன்னா அவனுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து இரலர் ஆகிடுச்சி அதனால் அவனுக்கு மைண்டு வந்து கண்டத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டு சட்டையை கழிச்சுக்கிட்டு விரச்சி பார்த்துக்கிட்டு எதுதோ அவன் மனம் போன போக்கில் காரியங்களை செய்து கொண்டிருப்பான் அவன் ஒரு மனநோயாளி அந்த மனநோயாளிகிட்ட போய் இது மல்லிகை பூ ரோஜா பூன்னு சொன்னா ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவானா நடக்காது ஒருங்கிணைந்த அப்படி உணரக்கூடிய அமைப்பை எது உண்டாக்குகின்றதுன்னா ஆத்மாவே உண்டாக்குது ஆத்மாவிடத்திலிருந்து வெளிப்பட்ட அறிபவனாகிய மனது அறியப்படும் பொருட்களை உண்டாக்கி அந்த அறியப்படும் பொருட்களின் மூலமாக அறிந்து கொள்கிறது அப்படி அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறும் மனதும் அதாவது அறிபவனும் அறியப்படும் பொருளும் மட்டும் இருந்தால் போதுமா என்றால் அதுவும் முடியாது அப்ப அறிபவனும் அறியப்படும் பொருளும் இருந்தாலும் அங்கு அறிவு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து அதை பற்றி ஒரு முழுமைத்தன்மை ஒரு புரிதல் நம்ம இடத்திலே வர என்பது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்ப இந்த மூன்றையும் பிரிக்க முடியாது அவ்வளவுதான் விஷயம் அரிபவன் அறிவு அறியப்படுவது ஆகிய மூன்றையும் பிரிக்க முடியாது இந்த திரிபுட்டிய முப்படிகளை நம்ம பிரிக்க முடியாது அப்ப இந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த முப்படிகளிலே பேதமை கிடையாது ஆத்மாவில இந்த மூன்று விஷயங்களை பிரித்து பார்க்க முடியாது நீங்க மனசு தான் இதை பிரிச்சு பார்க்குது அப்ப அதனால சாஸ்திரம் என்ன சொல்ல வரும்போது இந்த மூன்றும் ஒன்றுன்னா அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் மூன்றும் ஒன்றுங்கிறது எப்படி புரிந்து முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அறிபவனாகிய மனது அறியப்படும் பொருட்களை பார்த்தவுடனே அறிவு அங்க வேலை செஞ்சு இது ரோஜா பூன்னு சொல்லுது அது மல்லிகை பூன்னு சொல்லுது பிரித்து ஐடென்டிஃபை பண்ணுது புத்தி சக்தியினாலே அதை பிரித்து ஐடென்டிஃபை பண்ணி பகுத்து இது இது இன்னது என்று தெரிந்து கொள்கிறது அப்ப அறிபவனாகிய மனது அறியப்படும் பொருட்களை அறிவின் மூலமாக அறிகின்ற பொழுது அந்த மூன்றும் ஒருங்கிணைந்த தன்மையில் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வரும் புரிய வரும் அப்ப அப்படி புரிதல் வரும்போதுதான் நம்மை நாம் யார் என்றுமே புரிந்து கொள்ள முடியும் இப்ப நம்மை நாம் யார் என்று புரிந்து கொள்வதற்கான பிரத்யேக தகுதி என்ன மனித உடலும் மனித மனமும் தான் நம்ம பார்த்தோம் ஏன்னா மற்ற ஜீவராசிகள் எதுவுமே அப்படி புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம கடந்த பாடத்துல பாத்துட்டோம் ஏன்னா பிளாட்ஃபார்ம் சொன்னலையா அறிவு பரிமாணத்துல பயணிக்கக்கூடிய படிநிலைகள்ல ஒரு அறிவு தாவரமோ அல்லது இரு அறிவு புழுப்பூச்சிகளோ மூன்றறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவுங்கிற வரைக்கும் வந்துட்டா அவிகள் எதுவுமே அந்த பகுத்தறியும் தன்மை இல்லாததுனால அது விசாரணை செய்து விவேகத்தை அடையக்கூடிய நிலையில் இல்லை அவைகளுக்கு அது போதுமானதாக அவருடைய ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் இல்லை அவருடைய உடல் அப்படி டெவலப் ஆகல அப்ப அதனால இங்கே என்ன பண்ணுது அந்த அறிவு பரிமாணம் மனித உடலில் பிரகாசிக்கும் போது அது புத்தி சக்தியாக பிரகாசிக்கிறதுனால மனிதன் மட்டும்தான் ஒரு பிரத்யேக பகுத்தறிவு கொண்டவனாக இருப்பதனால நன்மை தீமைகளை பகுத்து பிரித்து புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பதனால அவன் தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட மனதை கொண்டு அந்த புத்தி சக்தியினாலே இது இது இன்னது என்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு அவன் இடத்திலே உண்டாகி விடுகிறதுங்கிறது சாஸ்திரம் சுட்டி காட்டுது அப்ப அதனால இங்க காண்பான் காட்சி காணப்படும் பொருள் அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலோ இந்த முப்படிகளை பிரிக்க முடியாது இந்த மூன்றும் ஒன்றே அப்ப இந்த மூன்றும் ஒன்றேங்கும் போது எதற்கு வேறாக இந்த மூன்றும் இல்லை என்று பார்த்தால் ஆத்மாவிற்கு வேறாக இந்த மூன்றும் இல்லை என்ற புரிதலும் நம்ம இடத்திலே வந்துவிட வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஆத்மா இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாவற்றையும் அறிகிறோம் கடந்த பாடத்திலே பார்த்துட்டோம் ஏன்னா ஆன்மாவின் அதிஷ்டானத்திலே தான் நீங்க எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆத்மா இல்லைன்னா இங்க எதுவுமே தெரியாது அப்படிங்கறத நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம் அதுதான் இங்க சொல்றாரு இந்த மூன்று விஷயங்களையும் பிரிச்சு அந்த பேதமை உண்டாகாம அது ஸ்வயமேவ தத்து தன்னில் தானே ஒளிர்கின்ற அந்த ஆத்மாத்திலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படி புரிந்து வேண்டும் என்பதாக இந்த நாற்பத்தி ஒன்றாவது சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்து நாற்பத்தி ரெண்டு ஏவமாத்மரணவோ தியானமதனே சததம் கிருதே உதிதாவக்சவாலா சர்வ நாணேந்தனம் தகேத் அதாவது உள்முக பார்வை கொண்ட உள்ள திரும்பி நம்மளுடைய மனசை நம்ம பார்க்கும் போது அது எப்படி நமக்கு நடக்குது அப்படிங்கிறது இங்க சொல்றார் அரணிக்கட்டையில் கடையும் போது அரணிக்கட்டையை கடையும் போது அந்த அரணிக்கட்டையிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்புது இல்லையா அது போல இங்கு நம்ம உள்முக பார்வைகள் நம்முடைய மனதை திருப்பி நம்முடைய மனதை கடையும் போது விசாரணை செய்து நான் என்னென்ன இதில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் எப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னிடத்துல எழுதுகின்றது என்னுடைய எண்ணங்களுடைய எழுச்சி எங்க கொண்டு போய் என்ன நிறுத்தது எப்படிப்பட்ட செயல்கள் விளைகிறது வெளிப்படுகின்ற எழுச்சியை கவனித்து அதை கவனத்து கடையும் போது அதை இடைவிடாத முயற்சியோடு எப்போதும் செய்து வரும்போது அதிலிருந்து கிளம்புகின்ற ஞானம் எனும் தீ நம்மிடத்துல இருக்கின்ற அறியாமை என்கின்ற விறகு கட்டைகளை எல்லாம் ஒன்று விடாமல் எரித்து விடுகின்றது என்று சொல்லப்படுகிறது அதுக்குதான் ஓமானமா என்ன சொல்றாருன்னா அந்த அரணிக்கட்டை அந்த காலத்துல வந்து அரணிக்கட்டையை ரெண்டு கட்டையை தேய்ச்சுன்னா தீ உற்பத்தி ஆகும் மத்தான் நமக்கு வந்து நெருப்பு உண்டாக்கக்கூடிய உபகரணங்கள் நிறைய வந்து விட்டது அன்றைக்கெல்லாம் ரெண்டு சிக்குமுக்கு கல்லை எடுத்து வரசி நெருப்பு உண்டாக்குவாங்க இல்லைன்னா அரணிக்கட்டையெண்ட வரசி நெருப்பு உண்டாக்குவாங்க அதை ஓமானமா எங்க எடுத்து சொல்றாரு ரெண்டு அரணிக்கட்டை எடுத்து உரசும் போது அதிலிருந்து ஒரு தீ கிளம்புவது போல இங்கு மனதை உண்முகமாக திருப்பி அந்த மனதில் எழுகின்ற எண்ணங்களை நாம் உரசி பார்க்கும் போது நமக்கு என்ன வெளிப்படுதுன்னா ஞானம் என்னும் தீ வெளிப்பட்டு நம்மிடத்துல இருக்கின்ற அறியாமை என்னும் விறகு எல்லாம் இருத்தி விடுகின்றது என்பதாக இந்த நாற்பத்தி ஸ்லோகம் நமக்கு சுட்டிக்காட்டுது அப்போ இங்க ஆத்ம தியானம் அப்படின்னு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ஆத்ம தியானம் இது மனதை உள்முகமாக திருப்பி விசாரித்து விவேகத்தினாலே நான் அதுவாகத்தான் இருக்கின்றேன் என்ற தன்னுடைய ஸ்புரணத்திலே நான் அப்படிங்கிற தன்னுடைய விழிப்பு நிலை ஸ்மரணத்திலே தன்னுடைய இருப்பு நிலை சதா நாம் இருந்து கொண்டிருப்பதுதான் இங்கே ஆத்ம தியானம் அதுதான் நான் இருக்கிறேன் என்கிற தன்னுணர்வு தன்னிடத்திலே உருவாகுகின்ற ஸ்புரணம் ஸ்வயமேவ தத்து அதுவே நானாக இருக்கிறேன் என்ற ஸ்புரணம் நான் மட்டுமே இருக்கிறேன் அதுவாகவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த புரிதல் தான் இங்க ஆத்ம தியானம் என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப ஆத்மா எத்தகையது என்றும் ஆத்ம தியானம் எத்தகைய பாவனைகளுடன் செய்யப்பட வேண்டும் என்றும் இதற்கு முன்பு நாம் படித்த பல ஸ்லோகங்களிலே விளக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஸ்லோகத்திலே இரண்டு அரணிக்கட்டைகளை ஒன்றின் மேல் ஒன்று வைத்து இடைவிடாது வெகு வேகமாக கடைந்து அதிலிருந்து வருகின்ற தீ மூலமாக அதில் நார்களை வைத்து யக்ன வேள்விகளை உண்டாக்குவதற்கு தேவையான அக்னியை வளர்ப்பார்கள் அப்ப அந்த காலத்தில் அப்படித்தான் ஒரு யாக யக்னங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கு தேவையான வேள்விக்கு தேவையான அக்னியை வந்து இந்த மாதிரி ரெண்டு அரணிக் கட்டைகளை உரசி உண்டாக்குவதன் மூலமாக குச்சிகளை வைத்து நெருப்பை பிடிக்க வைத்து அதன் மூலமாக யாக யக்னங்களை நடத்துவார்கள் அந்த அக்னி குண்டத்துல வேள்வி நடப்பதற்கான நெருப்பு தேவைப்படுவதற்கு இது மாதிரி அந்த காலத்துல பயன்படுத்துவார்கள் அது போல ஆத்ம தன் மனமாகிய கருவியை கொண்டு அதனை வெளியுலகில் உழவ விடாது உள்முகமாக திருப்பி இடைவிடாத முயற்சியினால் ஆத்மாவை பற்றிய தியானத்தை பழக வேண்டும் தொடக்கத்தில் வெளியுலக விஷயங்களில் விடுபடுவது சிரமமாக இருந்தாலும் அதாவது தன் உடலையும் மனதையும் கடந்து தன்னை ஆத்மா என்பதாக பாவிப்பதில் பல தடைகள் வந்தாலும் நாம் தொடர்ந்து இதை முயற்சி செய்யும் நம்மால் அது சாத்தியமாக்க கூடும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது அதாவது என்ன நாம் இங்கு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னா அதாவது அந்த மனதிலே எழுகின்ற எண்ணங்களை விசாரிப்பது நம்மிடத்திலே எழுகின்ற எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வெளிப்படுது நம்முடைய மனம் எதனால் அதிகமாக ஈர்க்கப்படுகிறது ஏன் வந்து மனம் வந்து புறத்திலேயே அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு நம்ம இடத்துல வருகின்ற எண்ணங்களை எல்லாம் நம்ம கவனித்து விசாரித்து நம்முடைய விவேகத்தினாலே அவைகளை ஒவ்வொன்றாக நாம நீக்கி பார்க்கும் நம் இடத்துல இருக்கின்ற அந்த உண்மையான அந்த ஆத்ம அறிவு பிரகாசிக்க தொடங்கும் என்பதாகவும் இங்க சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப இந்த பழைய நிலை நமக்கு ஏன் வருது மீண்டும் மீண்டும் நம்ம அந்த மாதிரி ஒரு பாதையில பயணிக்கலான்னு முயற்சி எடுத்தாலும் நம்முடைய மனசானது ஏன் அந்த மாதிரி விவகாரங்களுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கு திருப்பி திருப்பி பல புற விஷயங்கள்லயே நாட்டம் போகுது அக விஷயத்தை நோக்கி மனம் திரும்ப மறுக்கிறது அதுதான் நேர்த்தே பார்த்தோம் அந்த முகம் பகிர்முகம் ஏன் நமக்கு மனம் வந்து உள்முகமாக திருப்ப மறுக்குது அப்படின்னா அதையெல்லாம் நம்முடைய பழைய வாசனைகளினால் வருகின்ற தடங்கல்கள் அப்படின்னு சுட்டி காட்டப்படுகிறது ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள் தான் நம்முடைய வாசனைகள் அது வந்து சம்ஸ்காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் வாசனைகள் சம்ஸ்காரங்கள் அந்த பதிவு நம்முடைய மனதில் ஏற்கனவே இருக்கிறதுனால அது அவ்வளவு எளிதாக நம்மை விட்டு விடாது அப்ப மீண்டும் மீண்டும் நம்முடைய மனமானது அந்த வாசனைகளினால் ஈர்க்கப்பட்டு அந்த சம்ஸ்கார பதிவுகளினால் பாதிக்கப்படத்தான் செய்யும் அதுதான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆத்ம தியானத்திலே நிற்பதற்கு மிகப்பெரிய தடை ஆனால் நம்ம அந்த தடையை உடைக்க வேண்டும் என்றால் இடைவிடாத இந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்யும் போது நாம் எடுத்துக்கொண்டுள்ள நோக்கத்திலே நமக்கு வைராக்கியமும் உண்டாக்கி அதன் மூலமாக அதை சாதிக்க முடியும் என்பதாகவும் இங்கு சொல்லப்படுகிறது அதுக்குதான் இந்த அரணிக்கட்டை உதாரணத்தை சொல்றாரு எப்படி அரணிக்கட்டைகளை மிருதுவாக உராசுவதாலும் தொடர்ந்து கடையாமல் விட்டு விட்டு செய்வதாலும் தீப்பொறிகளை உண்டாக்குவதில் பலன் இருக்காதோ அது போல ஆத்ம சாதகனின் தொடர் முயற்சியும் மனோபலமும் இல்லாவிட்டால் அவனுக்கு தேவையான பலன்கள் கிடைக்காது என்பதாக சொல்கிறார் அதாவது எப்படி இதை நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு விளக்கங்களை நமக்கு இங்க சொல்றார் எப்படின்னா இப்போ அரணைக்கட்டையை வந்து நம்ம கடைஞ்சா அங்கே நெருப்பு வரும்னு நமக்கு தெரியும் அப்ப ரெண்டு மிருதமான கட்டைகளை உராசுவதனால நமக்கு நெருப்பு வரும் அப்படின்னா அதை தொடர்ந்து உராசி அதிலிருந்து நெருப்பு கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்காம ரெண்டு தடவை ஓராசிட்டு திருப்பி கேப் விட்டுட்டு அப்புறம் ஒராசிட்டு திருப்பி கேப் விட்டுட்டு இப்படி விட்டு விட்டு செய்யறதுனால அந்த காலியம் முழுமை பெறாது தீப்பொறிகள் உண்டாக்குவதிலே பயன் இருக்காது அப்ப உடனே அது பயனடையணும் அப்படின்னா அந்த விடாம ஒரசனா அந்த நெருப்பு அதுல பிடிக்கும் அப்ப அதை வந்து நம்ம எடுத்தோமா தொடர்ந்து செய்தோமா அப்படின்னு செய்யாம விட்டுட்டு ஏதோ அப்படியே செய்யணும் அப்புறம் விட்டுடலாம் அப்படின்னு நினைக்காம செய்யணும் இல்லையா அது மாதிரி இங்க மனதை விசாரிக்கிற விஷயத்திலே சொல்றாரு அது போல ஆத்ம இந்த மன விசாரத்தை வந்து தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் நம்ம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அதன் மூலமா அவனுக்கு தேவையான பலன்கள் கிடைக்காது என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது அப்ப அதனால நம்ம வந்து இது போன்ற பாடங்களை படித்து நல்ல ஒரு தெளிவுக்கு வரும்போது இங்கு தான் தான் அதுவாக இருக்கிறேன் நமக்கு தெரிந்து கொள்வதற்கு நமக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணப்பதிவுகள் அப்ப அந்த எண்ணப்பதிவுகளால நமக்கு புரிதல் இல்லாம நிறைய விஷயம் புரிஞ்சுக்க முடியாம போயிடுது சரி அப்படியே புரிஞ்சுக்கலாம் நம்ம முயற்சி எடுத்து இந்த பாடத்திட்டங்கள்ல ஒரு இன்வால்மெண்டோட நம்ம ஈடுபட்டாலும் அப்புறம் நம்முடைய சம்ஸ்கார பதிவுகளும் வெளியே வந்து வந்து நம்மளை என்ன பண்ணுது தொந்தரவு பண்ணி மீண்டும் இதுல இருந்து நம்மளை கொண்டு போயிடுது அப்புறம் நம்ம இதை தொடர்ந்து நிற்க முடியல இந்த பாடத்திட்டங்களை தொடர்ந்து நிற்க முடியல பயணிக்க முடியல அப்படியே வெளியே போய் போய் நம்ம என்ன பண்றோம் விவகாரத்துக்குள்ளேயே போய் திருப்பி நம்ம இதுக்குள்ள வராமையே போயிடுறோம் நிறைய பேர் இப்படி போயிடுறாங்க இந்த ஆண்மையான பாடங்களுக்குள்ள படிக்க வந்தவங்கள எத்தனையோ பேரில் ஒரு சிலர் தான் நிற்பாங்க பெரும்பாலானவங்க போயிடுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நிற்க முடியாத மாதிரி உலக போய் திருப்பி அவங்க மனசு சிக்கிக்கும் ஆனால் அந்த சிக்கிக்கிட்ட மனசு சின்ன பின்னமாயி மரண தருவாயில் திரும்பி பார்க்கும் ஆனால் என்ன பயன் இருக்கும் பிரயோஜனம் இல்லை இல்லையா ஏன்னா நம்ம செய்கிற காரியங்கள் வந்து விட்டு விட்டு செய்கிறதுனால பலன் இல்லாமல் போய் நம்ம அடைய வேண்டிய கிழக்கு அடைய முடியாமல் போய் மரண தருவாயில் ஐயோ நான் அன்னைக்கு வேதான் அந்த நிறைய விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நான் அதுவாக நிக்க முடியாம போனதுக்கு நான் திருப்பி இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டதுதான் காரணம் அப்படின்னு அந்த நேரத்துல புலம்பி என்ன பண்ண முடியும் ரொம்ப வயது முதிர்ச்சினாலேயோ மற்ற விஷயங்களில் ஈடுபட்ட சுக மனசு என்ன பண்ணும் இடம் கொடுக்காது அது வந்து திருப்பி அந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வச்சிருக்காது ஏன்னா அது வெளி விஷயத்திலேயே இருக்கிற மனசை உள்முகமா திருப்புறதுங்கிறது ரொம்ப டஃப் அதை வந்து நம்ம பயிற்சி மூலமா தான் கொண்டு வரணுங்கிறது தான் எங்க சொல்றாரு பயிற்சிங்கிறது என்னன்னா மனதை விசாரிப்பது எண்ணங்களால் எழுகின்ற நம்முடைய மனோபாவங்களை கவனிக்க வேண்டும் அப்படி கவனிச்சு அந்த எண்ணம் ஏன் எனக்கு இருந்தது இந்த எண்ணத்தினுடைய செயல் விலைகள் எனக்கு எப்படி இருந்தது இதனால நான் என்ன மாதிரி சுக தூக்கங்களை அனுபவித்தேன் அப்ப இது ஏன் எனக்கு இந்த மாதிரி உள்ள இருந்து எண்ணங்கள் இப்படி வெளிப்பட்டு வெளிப்பட்டு என்னை விவகாரத்தில் ஈடுபடுத்துது அப்போ இதற்கு என்ன மூல காரணம் அப்படின்னா நமக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மனதை விசாரணை பண்ணி பார்த்தா அது நம்முடைய சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அப்போ அந்த சம்ஸ்காரங்கள் வாசனைகள் நம்ம விடுபடணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்ம இடத்துல எழுகின்ற எண்ணங்கள் கவனிக்க நமக்கு என்ன ஆகிடும் அந்த மனமானது அமைதித்தன்மைக்கு திரும்பும் சம்ஸ்காரங்களை வெளிப்படுவதை குறைத்துக்கொள்ளும் நான் உதாரணம் வந்து நான் ஏற்கனவே பல பாடங்கள் இருக்கும் போது உங்களுக்கு புரிய சொல்லியிருக்கிறேன் எப்படி சொல்லி இருக்கிறேன்னா இப்ப எண்ணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க ஒரு வகுப்பறையில ஒரு ஐம்பது மாணவர்கள் உக்காந்துக்கிட்டு ஐம்பது விதமான பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கோம் ஒருத்தங்க ஒருத்தங்க சத்தம் போட்டுக்கிட்டு இவங்க ஒண்ணு சொல்லுவான் அவங்க ஒண்ணு சொல்லுவான் அந்த கிளாஸ் ரூமே வந்து ஒரே கலையபரமா கலாட்டாவா ரொம்ப சவுண்டா இருக்கும் கச கச கச கசங்க சவுண்ட் இருக்கும் அந்த கிளாஸ் ரூம்ல அப்படி ஒரு சத்தத்தோடு இருக்கிற அந்த கிளாஸ் கிளாஸ் டீச்சர் வந்து உள்ள நுழையறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ் டீச்சரு அவங்க கிளாஸ்குள்ள என்ட்ரான மறு வினாடி பசங்களும் அப்படியே சைலன்ஸ் ஆயிடுவாங்க அந்த ஐம்பது பசங்களும் பேச மாட்டாங்க அப்படியே சைலன்ஸ் ஆயிடுவானுங்க அப்புறம் கிளாஸ் டீச்சர் உள்ள வந்த பிறகுதான் கிளாஸை கவனிப்பானுங்க அது வரைக்கும் அவனுக்கு ஆர்ப்பாட்டம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இது வந்து நம்ம நடைமுறையில் பார்க்கறோம் இல்லையா இதை வந்து நம்முடைய எண்ணங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் இப்போ நம்முடைய மனதில் ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்து கலையரம் பண்ணிகிட்டு இது அப்படி அது செய்யலாமா இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் அது பண்ணால் நல்லா இருக்கும் இதை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விவகாரத்தையும் வெளியே கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த எண்ணங்கள் வந்து கும்மாளமிட்டு குதித்து கொண்டாடிக்கிட்டு இருக்கும் அப்போ இங்கே நாம் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து புரிந்து கொண்ட பிறகு நாம் அந்த தூய அறிவு ஆன்மா அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு நம்முடைய பிரகாசம் தானே பிரதிபிம்பிக்குது மனதின் மூலமாக புத்தியின் மூலமாக அப்போ என்னுடைய பிரகாசம் எப்படி பிரதிபிம்பிக்குதுங்கிறத நான் எனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட கண்ணாடியில் தான் நான் பார்க்க முடியும் இப்போ நான் வந்து என்னுடைய முகத்தை பிரதிபிம்பிக்கிறதை பார்க்குறதுக்கு எனக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில் போய் நின்று நான் பார்க்குறேன் பார்க்கும்போது என்னுடைய முகம் நல்ல பழிச்சின்னு தெரியுதுன்னா பரவாயில்ல கண்ணாடி சுத்தமாக இருக்குது அப்படின்னு நான் சந்தோஷம் அடைவேன் இல்ல அந்த கண்ணாடியில நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு புகை படிஞ்சிருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன் என்னோட இது என்னுடைய முகம் சரியா தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த புகையையும் இந்த அழுக்கையும் நான் நீக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுவேன் அப்போ நான் அதுக்குண்டான முயற்சியில் அதை தொடைப்பனா இல்லையா அப்போதான அந்த கண்ணாடியில் என்னுடைய முகம் தெளிவாக தெரியும் இதுதானே நம்ம நடைமுறை உண்மை அது மாதிரி இங்க ஆன்மா தன்னை அறிவதற்காகத்தான மைண்டு மூலமா ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்து புரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எண்ணங்களை விசாரணை பண்ணும்போது நம்ம அந்த அறிவா நின்று அந்த மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கவனிச்சோன்னு வச்சுக்கிங்களேன் அடுத்த வினாடி அந்த எண்ணங்கள்லாம் அப்படியே அடங்கும் தேவையற்ற விவகாரங்களுக்குள்ள போறதெல்லாம் அப்படியே நின்றுடும் ஏன்னா ஒரு ஆசிரியர் எப்படி அந்த வகுப்பறைக்குள்ள நுழைஞ்ச உடனே மாணவர்கள்லாம் அடங்குறாங்களோ அது மாதிரி எண்ணங்களும் அந்த அறிவு தன்னை கவனிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அடங்கிடும் அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எண்ணங்களை விசாரிச்சு அந்த அறிவுல பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு இந்த எண்ணங்கள் நம்ம இடத்துல எழுந்திருக்கிறது அப்படி விவகாரம் நமக்கு தேவையா அப்படிங்கிற நம்ம அந்த அறிவில் நின்று பார்க்கிறோம் அது செயலாக மாறாமல் நம்மால் தடுத்து கொள்ள முடியும் அதுதான் இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற டெக்னிக்கு அதுதான் இங்கே சொல்லுது ஏன்னா நீங்கள் வந்து எண்ணங்கள் எழுந்திருக்கிறதெல்லாம் செயலாக மாற்றி மாற்றி விவகாரங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கீங்க விடுபட முடியாமல் தவிக்கிறீங்க அப்புறம் ஒரு விவகாரத்தை செஞ்சு அதோடு விட்டுறீங்களானா இல்லை அடுத்த விவகாரத்தை உன்ன புதுசாக அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கணும் விசேஷங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன காரணம் நம்ம கண்டறியும் போது அதனுடைய சம்ஸ்காரங்கள் பதிவுகள் அப்படின்னு நமக்கு புரிய வருது ஏன்னா ஏற்கனவே நம்ம மனதில் எழுகின்ற ஆசைகள் அதை அனுபவமாக்குவதற்காக இந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்து இப்படி அனுபவமாக்கிட்டு அது நம்முடைய அனுபவத்துக்கு வருது அது நம்ம என்னென்ன முடியுமோ அதெல்லாம் அனுபவமாக்கியும் பாக்குறோம் ஆனா நம்ம இந்த பாடங்களை படித்து தெளிவுக்கு வந்த பிறகு நம்ம அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம் இந்த மனமோ உடலோ நானல்ல அப்படிங்கிற புரிதல நம்ம இருக்கும்போது இப்ப இந்த உடல் மூலமாகவோ இந்த மனதின் மூலமாகவோ சில காரியங்கள் நடக்கும் போது நாம ஜஸ்ட் அதை கவனிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாடி மைண்டை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அது தன்னுடைய வெளிப்பாடை குறைத்து கொள்ளும் ஏன்னா அங்க எண்ணங்கள் எழுவது தானாகவே தட்டுப்பட்டு விடும் ஏன்னா அறிவு பார்க்குதுன்னா அங்க எண்ணம் நின்றுடும் எண்ணம் உதயம் ஆகாது அப்படியே சில தவறான எண்ணங்கள் நம்ம இடத்துல எழுந்திருக்குதுனாலும் நம்ம அறிவினால் அதை விசாரணை பண்ணி பார்த்து இது ஏன் என்னுடைய மனதில் எழுந்திருக்கிறது இதனுடைய சஸ்கார பதிவு என்னுடைய பூர்வ சம் காரமா வெளிப்பட்டு இருக்கு இப்போ நான் போய்கிட்டுற பாதைக்கு இது வந்து எனக்கு எதிரானது அல்லவா நான் நல்வழியில் போகணும் அந்த தூய அறிவாக நான் விளங்கணும் பிரகாசிக்கணும் நான் இந்த பாதையில் வந்துட்டு இருக்கிறேன் அப்போ இது மாதிரி இந்த மனசு என்ன ஈர்க்குது இழுக்குது அப்போ இதுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அப்பயே அதுக்கு ஒரு தடை போட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அந்த எண்ணம் செயலாக மாறாம நம்மிடத்துல அது வெளிப்படாமல் நாம் சேஃப்டியாக தப்பித்துக்கொள்ள முடியும் அதுதான் நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு நம்ம இல்ல இல்ல இது என்ன இது ஆசைப்படுது விவகாரத்துக்குள்ளே விசேசகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் விஷயத்தை பெருசாக்கி அதன் மூலமாக பல தொந்தரவுகளை நமக்கு கொடுத்து நம்மளுடைய உண்மை தன்மை நம்ம உணர முடியாம செய்துவிடும் என்பதுதான் இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு சுட்டி காட்டப்படுது அதுக்குதான் அந்த அரணைக்கட்டையை உதாரணத்தை அவர் சொல்றார் சொல்லி இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ரெண்டு கட்டைகள் முரசனா எப்படி நெருப்பு உண்டாகுதோ அது போல நீங்க உங்களுடைய எண்ணங்களை கவனிச்சீங்கன்னா அங்கு அறிவு உண்டாகும் அந்த அறிவு பிரகாசத்துல நீங்க அந்த அறியாமைகளை நீக்கி கொள்ளுங்க எப்படி ரெண்டு அரணிக்கட்டைய உரசி நெருப்பு உண்டான உடனே அங்க இருக்கக்கூடிய கட்டைகள் எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடுதோ அது போல இங்க அறியாமை நீங்குவதற்கு அறிவு உண்டான உடனே அந்த அறியாமை கட்டைகள் எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடுகிறது என்பதாக நீங்க சுட்டி காட்டப்படுகிறது அதுதான் இங்க ஸ்லோகத்தினுடைய முக்கிய பொருளாக பார்க்கப்படுது அப்போ இப்படியாக முயற்சியும் பாவனையும் சரிவர அமைந்து வர சாதகனுக்கு அதனால் வரும் ஞானம் தீயானது தன்னை சூழ்ந்திருக்கும் கட்டைகளை ஒன்று விடாமல் பொசுக்கி சாம்பலாக்கி விடுவதைப் போல அதுவரை தன்னை பற்றி அவன் அறியாதிருந்தது அவன் எண்ணிய நிலையை தவிடு பொடியாக்கி அவனது என்றும் உள்ள உண்மையான நிலையை அனுபவமாக்க காட்டி கொடுக்கும் அப்போ ஆத்மா இருப்பதும் அறிவுமயமாயும் ஆனந்தமயமாயும் இருப்பதை அவனுள் காட்டுவதோடு அல்லாமல் அவனது வெளி அதே அறிவோடும் ஆனந்தமாயும் இருப்பதை அவனுக்கு உணர்த்தும் எல்லாம் ஒன்றே என்றால் அங்கு இருமைகள் எப்படி உண்டாக முடியும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அதுதான் இந்த திரிபுட்டி இப்ப திரிபுட்டி வந்து நம்ம ரொம்ப ஆழமா நம்ம ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் மூன்றும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை ஏன்னா நான் அதை வந்து ரொம்ப உங்களுக்கு எளிமையா புரிய வச்சேன் லாஸ்ட் டைம் கிளாஸ்ல இப்ப அறிவு மட்டும் தான் இருக்குது அந்த அறிவு தான் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்வது அதனுடைய அறிவு பிரகாசத்துல தான் இந்த உலகம் விரிது இந்த உலகம் விரிவது மனதின் மூலமாக விரிந்தாலும் அந்த அறிவினுடைய அதிஷ்டானத்திலேதான் இது இது இன்னது என்று நம்மால் பகுத்து புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம பார்த்தோம் அப்ப இந்த ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்துல தான் இங்க எல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது இங்க எல்லாம் அறிவு மையம் அந்த அறிவு மயங்கிறத சாஸ்திரம் எப்படி சொல்லுது எல்லாம் பிரம்ம மயம் அப்படிங்குறது சர்வம் பிரம்ம மயம் அப்படிங்குறது சர்வம் பிரம்ம ஒரு பாடத்தை நம்ம படித்த உடனே நம்முடைய மனோபாவம் என்ன நினைக்குதுன்னா எல்லாம் பிரம்ம மயம் அப்படின்னு என்னங்க இதெல்லாம் பிரம்மமா ஒரு பேனா பிரம்மமா ஒரு பென்சில் பிரம்மமா ஒரு கழுத பிரம்மம் ஆயிடுமா ஒரு தீயவன் பிரம்மம் ஆயிடுமாங்கிற சந்தேகம் நம்ம இடத்துல எழுந்திருக்கோம் ஏன்னா நம்ம வந்து சர்வம் பிரம்ம சாஸ்திரம் சொல்றதை நம்ம வந்து என்ன பண்றோம் வெளியிருக்கிற பொருள்களை வைத்துக்கொண்டு இவனை ஒரு அயோக்கியனா இருக்கிறான் இவனை போய் பிரம்மம் அப்படிங்குறது சாஸ்திரம் அது ஒரு கழுத அதுக்கு அறிவே கிடையாது அதை போய் பிரம்மங்குது பிரம்மம் எப்படிப்பட்டது அது ஒரு பிரம்மாண்ட அறிவு அகண்டாகார அறிவு அப்படிப்பட்ட ஒரு அகண்டாக்கார அறிவு அந்த ஆத்மா அந்த பிரம்மத்தை போய் இந்த கழுதையோடையும் இந்த அயோக்கிய மனிதனோடும் கம்பேர் பண்ணுது சர்வம் பிரம்ம மயம்னு இதை எப்படி நான் ஒப்புக்கொள்ள முடியும் என்பதாக நம்முடைய மனம் வந்து போராடுது இந்த விஷயத்துல இதுக்கு நான் என்ன கடந்த பாடத்துல உதாரணம் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த அறிபவன் அறிவு அறியப்படும் பொருளை மூன்றையும் உதாரணமா வச்சே தான் அந்த உதாரணம் கொடுத்தேன் எப்படின்னா இப்போ அறிபவனாகிய நான் இருக்கிறேன் என்னுடைய மனசு இருக்கு அறியப்படும் பொருளாக முன்னாடி ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை பற்றி எனக்கு அறிவே இல்லை அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் நான் சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம வளர்ந்துட்டோம் நிறைய விவகாரங்களை எடுத்துக்கிட்டோம் நமக்கு எல்லாம் தெரியுது இது பேனா இது பென்சில் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா தெரிந்து கொள்ள முடியாத ஒரு பருவம் இருந்தது இல்லையா குழந்தை பருவம் அப்ப அந்த குழந்தை பருவத்துல அந்த எது எது என்னது அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில அரிபவனாகிய மனசு இருக்குது அதனால அந்த குழந்தை ஆர்வம் காட்டுது அது என்ன அது என்னன்னு கேக்குது அப்ப அந்த குழந்தைகிட்ட போய் இப்ப இதுதான் பேனா இதுதான் பென்சில் சொன்ன உடனே அரிபவனாகிய மனமானது அந்த குழந்தையின் இடத்துல அறியப்படும் பொருளை கவனிக்குது அது பேனான்னு தெரிஞ்சுக்குது அப்போ பேனா அப்படிங்கிற ஒரு பொருளையும் அறிபவனாகிய இந்த குழந்தையும் அங்கே இணையும் போது அதற்கு எது துணை புரியுது அறிவுதான் துணை புரியுது அது பேனாங்கிறது அதுக்கு புரிய வைத்தால் மட்டும்தான் அது பேனா இல்லைன்னா அது வெறும் வெற்றுப்பார்வை அது எப்படி தெரியும் பேனா பென்சில் நோட்புக்குன்னு அங்கே கொட்டி கிடக்கிறத தெரியாம பார்த்தா அது ஏதாவது புரிதல் இருக்குமா அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் தானே கோமா ஸ்டேஜ்னு அவன் சொல்லிட்டோம் முன்னாடி என்ன பொருள் இருந்தாலும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் மனநோயாளி ஆனா மனம் நல்லா இருக்கிறவனுக்கு அது தெரிந்து கொண்டால் தானே அவன் அறிவாளி அப்ப அதான் இந்த குழந்தைகிட்ட போய் நம்ம இந்த பேனா இது பென்சில் சொல்லும் போது அந்த அறிபவனாகிய மனதும் அறியப்படும் பொருளும் அந்த அறிவின் மூலமாக ஒன்றாக்கப்படும் போது இங்கு நீங்க பிரித்து விட முடியும் அறிபவனும் அறியப்படும் பொருளும் அறிவுக்கு வேறாக இல்லை ஏன்னா அறிவு இருக்கிறதுனால தான் அறிபவன் இருக்கிறான் அறிபவன் இருப்பதனால்தான் அறியப்படும் பொருளை அறிய முடியும் அப்போ அறியப்படும் பொருளை அறிவதற்கு அங்கு அறிவு வேண்டும் அறிபவன் அதை அறிவதற்கும் அங்கு அறிவு வேண்டும் அப்ப அறிவின் அதிஷ்டானத்திலே தான் நீங்க அறிபவனும் அறியப்படும் பொருளும் இருக்கின்றது எனும்போது இங்கு ஒவ்வொன்றும் நாம அறிகின்றோம் இல்லையா அறிகின்றதுன்னா அதுக்கு நாமமும் ரூபமும் நம்ம அறிகிறோம் கொடுக்குறோம் இப்போ இது பேனாங்கிற இது பென்சிலுங்கிற அப்ப அந்த உருவத்தையும் அந்த நாமத்தையும் நானே தான் சூட்டுறேன் மனிதனாகிய நான் தான் அதை ரெண்டாவது நான் மட்டும் சூட்டுறது இல்லை அந்த பொருளை வந்து உண்டாக்குவது மனிதனுடைய அறிவில்தான் உண்டாக்கப்படுது அதையும் நான் சொன்னேன் கடந்த பாடத்தில் இப்போ பேனாங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடித்த மனிதன் அதற்கான ஒரு புத்திசக்தியை வைத்து தான் அந்த பேனா எப்படி எழுதணும்னு கண்டுபிடிச்சான் அதுக்கு முன்னாடி வெறும் மயில் இறக வச்சு நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம் தொட்டு தொட்டு எழுதிக்கிட்டு இருந்தோம் இங்கே அதை வந்து நம்ம இங்கேயே உள்ள நிறைச்சிட்டா அது ஒரு பேனாவின் மூலமாக எழுதுனா நம்ம ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு எழுத வேண்டாம் அப்படியே எழுதுறது லகுவா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு தானே பேனா அப்ப அந்த கண்டுபிடிப்புடைய பிரத்யேக சிறப்பு எப்படி உண்டானது அந்த மனித அறிவில்தானே உண்டானது அப்ப அந்த மனித அறிவு அந்த பேனாவை கண்டுபிடிக்குதுனாலும் அதை கண்டுபிடிப்பதற்கான அதிஷ்டானமும் அந்த ஆன்மா தான் அந்த அறிவு தான் அப்படி பார்க்கும்போது அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே அறியப்படும் பொருளும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் இங்க முக்கிய பாயிண்ட்டே இங்க படைக்கப்பட்ட அத்தனையும் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே அறிவுவன் மூலமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு தான் ஏற்கனவே ஒரு உதாரணம் கொடுத்தேன் எப்படி கொடுத்தேன்னா இப்ப எந்த ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும்னாலும் அது ஃபஸ்ட்டு மனதில்தானே உண்டாகணும் எடுத்தோன்னே அந்த பொருள் வந்து லைவா வந்துடாது எதே ஒரு இதை கண்டுபிடிக்கணும்னாலும் மனசுக்குள்ள அந்த பொருள் உண்டாகிதான் அது நடைமுறைக்கு வரும் அதுதான் நம்ம செல்போனை கூட உதாரணமா சொன்னேன் இப்போ ஒரு கணவன் மனைவி வந்து வெளியூர்ல இருக்காங்க கணவன் வேலை நிமித்தம் வெளியூர் போயிட்டான் அவனுக்கு வந்து மனைவியை தொடர்பு கொள்ளணும் அதுக்கு எதனால ஒரு கருவி இருந்தால் நல்லா இருக்குமே நான் இங்கிருந்து அவளோட பேசலாமே அப்படின்னு ஒரு சிந்தனை முதல்ல அவனுக்கு எழுந்தது முதல்ல ஒரு எண்ணம் தான் எழுந்தது தன்னுடைய மனைவியை தொடர்பு கொள்வதற்கான ஒரு கருவி இருந்தால் நான் இங்கிருந்து அந்த தொடர்பு கொள்வதில் ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஒரு பொருள் கண்டுபிடிக்கணும்னு ஒரு எண்ணம் முதல்ல மனிதனுக்கு உண்டான உடனே அதுதான் டெலிஃபோனாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ வந்து முதல்ல ஒயர் மூலமாக கண்டுபிடிச்சாங்க இப்போ ஒயர்லெஸ் டெலிஃபோன்லாம் நமக்கு செல்போனாக இருக்குது டெக்னாலஜியோடய டெவலப்மெண்ட்டு பார்க்க வேண்டாம் அந்த பொருள் உண்டாவதற்கான ஆரம்ப நிலை முதல்ல ஒரு எண்ணமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த எண்ணம் நம்மிடத்திலேயே உதயமாயி அந்த எண்ணம் வந்து செயலாக மாறி அது பொருளாக நம் இடத்திலே மாற்றப்பட்டிருக்கும் போது இந்த மூன்று காரியங்களுக்கும் அதிஷ்டானமாக அந்த அறிவு இருக்கிறதுனால்தான் அந்த அறிவனாகிய மனம் அதை பற்றி ஒரு எண்ணத்தை வெளிக்கிளப்பி அந்த எண்ணத்தின் மூலமாக தன்னை புத்திசக்தியாக விரித்து அந்த பொருளையும் உண்டாக்கி அந்த பொருளையும் அனுபவமாக்கி அறிவன் அறியப்படும் பொருள் அறிவு என்ற மூன்றும் ஒன்றாக மாறுகின்ற அந்த உயரிய நிலைதான் இங்கு எல்லாம் பிரம்மமயம் சர்வம் பிரம்ம மயம் அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வச்சேன் கடந்த பாடத்திலேயே சொன்னிருக்கேன் அப்ப இங்க சர்வம் பிரம்ம மயங்கும் போது இங்க பிரம்மத்துக்கு வேறாக எதுவுமே இல்லை கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை பொருள்களும் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே தான் உண்டாக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு விவசாய பொருள் ஒரு ஒரு கல் வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க எல்லாம் அந்த அறிவினுடைய அதிஷ்டானத்திலே தான் நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கு அதுதான் படைக்குது அதுதான் அறியுது மனதின் மூலமா அறியுது அதுவே அந்த அறிதல் மூலமாக அதை மேலும் டெவலப் பண்ணிக்கிட்டே போகுது அப்படித்தான் இந்த அறிவு பரிமாணமும் வளர்ந்திருக்கிறது இந்த அறிவு பரிணாம வளர்ச்சியும் இந்த மாதிரி நமக்கு மேல் இப்படிப்பட்ட ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது அப்படிங்கறத நான் கடந்த பாடங்கள் மூலமாக உங்களுக்கு புரிய வைத்த முயற்சி எடுத்தேன் அதன்தான் இங்கே மீண்டும் சொல்றது இந்த மூன்று விஷயங்கள் ஒன்றாக நிற்கின்ற நிலையிலே இங்கு எதையும் பிரித்து பார்க்க முடியாது அப்ப இருப்பது ஒன்றே அது இறைவன் மட்டுமே அப்ப அங்க இறைவனுக்கு வேறாக எதுவும் இல்லை எனும்போது சர்வம் பிரம்மமயம் என்று சொல்வதிலே என்ன சங்கடம் நமக்கு அவன் திருடனா இருந்தாலும் அவன் பிரம்மம்தான் அவன் ரவுடியா இருந்தாலும் அவன் பிரம்மம்தான் அது கழுதையா இருந்தாலும் அது பிரம்மம் ஏன்னா அந்த பிரம்மம் இருப்பதனால்தான் அது இருக்கிறது இல்லைன்னா அது இருக்காது அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம மனதுனால அதை பாகுபடுத்தி இதுக்கு அறிவு கம்மியா இருக்கு இது கழுத அவன் கெட்டவனா இருக்குன்னா அவன் திருடன் அப்படின்னு நம்ம சொல்றது நம்முடைய மனம்தான முடிவு பண்றதே தவிர அறிவுக்கு அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா அறிவினுடைய பரிணாமத்துல ஒன்னு ஒண்ணு தேவைப்படுது ரெண்டுமே இருந்தால்தான் அந்த இயக்கம் இருக்கும் அறிவுக்கு தெரியும் ஏன்னா அறிவினுடைய ஆற்றல் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் தான் பிரகாசிக்கும் இருமைகள் இருந்தால் பிரகாசிக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏன்னா மனம் என்பது இருமைகள் இருந்தால்தான் மனம்ங்கிறதே ஒண்ணு இருக்கும் இல்லைன்னா இருக்காது எதாவது ஒன்று பற்றினால்தான் மனம் ஒண்ணு இருக்கும் இல்லைன்னா மனசு இருக்காது அப்படின்னு நம்ம ஏற்கனவே அந்த மனதை பற்றி ஒரு புரிதல்கான பாடங்களை மீண்டும் பிலாவறியா பார்த்தோம் அதை நம்ம புரிய வைக்கிறதுக்குண்டான முயற்சிகள் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும்போது தான் அதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா மனம் கற்பித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை கற்பனையாக முதலிலே உண்டாக்கி அதை செயல் வடிவமாக மாற்றி அதை அனுபவமாக்குது லட்டு சாப்பிட்ற விஷயம் நான் அப்படி தான் உங்களுக்கு சொன்னேன் ஃபஸ்ட்டு மனதில் வந்து லட்டு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் தான் முதல்ல உதயமாகும் அந்த எண்ணம் வந்து என்ன பண்ணுது ஒரு கடலமாக வாங்கிட்டு வந்து எண்ணெயை வாங்கிட்டு வந்து சர்க்கரையை வாங்கிட்டு வந்து லட்டு தயார் பண்ணி அந்த லட்டு உருண்டையை வடிவத்தில் பஸ்டு கற்பனையாக மனதில் இருந்த லட்டு நேரடி அனுபவத்துக்கு வந்துடுச்சு நேரடி அனுபவத்துக்கு வந்த அந்த லட்டு இப்போ அதே மனதிற்கு அனுபவம் போகுது அந்த மனதிற்கு அனுபவம் ஆக போகிறது உடலை பயன்படுத்தி அனுபவம் ஆக்கப் போகுது கற்பனையாக மனது உண்டாக்கி கொண்ட அந்த லட்டு நடைமுறையில நேரடி அனுபவத்தினால செய்யப்படுறதுக்கு அதே உடம்பை கருவியாக வச்சு செய்தது இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா அதை அனுபவமா மாற்றுறோம்னா அதுக்கு எனக்கு ஒரு கருவி வேணும்னுதான் இந்த உடம்பையே வச்சுக்கிட்டு இருக்கு இந்த உடம்பு தான் மனதுக்கு உண்டான டூலு ஏன்னா எல்லாம் என்ன பண்ண எண்ணத்தை கொடுக்கும் அந்த எண்ணத்தை செயலாக மாற்றும் அந்த செயல் அதை சாதித்து காட்டும் அப்படி சாதித்து என்ன பண்ணுது அந்த லட்டு தயார் பண்ணிடுச்சு தயார் பண்ண உடனே இப்போ அந்த லட்டை சாப்பிடணும் மனசுதான் அதை சாப்பிட போகுது ஆனால் எப்படி சாப்பிட போகுதுன்னா உடம்பு இருக்கிற வாயை வச்சு அந்த வாயில் இருக்கக்கூடிய உமிழ் நுறு மலமா ஆகா நண்டு அற்புதமா இருக்கு ஆனந்தமா இருக்கு நெய் வாசனை கமகமான்னு வருதுட்டு மூக்கு மூலமா நுகருது நாக்கும் மூலமா ருசிக்குது அப்படி பஞ்ச பூதங்களுடைய கொண்டு இந்த உடலை பயன்படுத்தி அந்த மனது அதை அனுபவமாக்குது அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் மனதிற்கே உரித்தானது ஆனா மனதிற்கே உரித்தான இந்த அனுபவங்களுக்கு ஆதாரமாக அறிவு இருந்தாக அறிவு இல்லாவிட்டால் மனதிற்கு எந்த அனுபவம் உண்டாகாது அப்ப இது மாதிரி அனுபவங்கள் உண்டாகின்ற இந்த மனது அந்த அறிவையே தனக்கு அனுபவமாக்க பாக்குதா அது முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் நிறைய பேருக்கு எழுந்திருக்குது அப்போ அறிவை தனக்கு அனுபவம் ஆக்குறதுன்னா இப்போ வெளியிருக்கிற லட்டு அனுபவமாக்குற மாதிரி அந்த அறிவை தனக்கு அனுபவம் முடியுமான்னா இன்னும் கொஞ்சம் நாம் டீப்பாக கவனிச்சோம் அப்படின்னா உண்மையிலேயே இங்கே மனம்ங்கிற கருவியும் அந்த அறிவினுடைய தான் அறிபவனும் அறியப்படும் பொருளும் அறிவின் அதிஷ்டானத்திலே இருப்பதினாலே இது எதுவுமே அந்த அறிவுக்கு வேறாக இல்லை என்னும் போது அந்த அறிவுக்கு தெரியாம எதுவுமே நடக்க முடியாதுங்கிறது தான் இங்க சப்ஜெக்டே இதுக்குதான் நம்ம பல உதாரணங்கள் கடந்த பாடத்துல சொன்னோம் எப்படி சொன்னோம்னா ஒரு வெள்ளை திரை இருக்கிறது அந்த வெள்ளை திரை ஆன்மா அதுல எந்த சலனமும் இல்ல எந்த கலங்கமும் இல்லை அது பியூர் ஒயிட் ஸ்கிரீன் ஆனா அதுல வந்து ஒரு படம் பிரதிபிம்பிக்குது ஒரு சினிமா திரைப்படம் அதுல பிம்பம் விழுவுது விழுந்தவுடனே அதுல குண்டு வெடிக்கிற சீன் வருது கோயிலுடைய கும்பாபிஷேகம் சீன் வருது இத்தனை சீன்களும் அந்த திரையின் மீதே தான் ஓடிக்கிட்டு அந்த திரைக்கு தெரியாம இல்லை அத்தனையும் அந்த திரையின் மீதே பட்டு பிரதிபிம்பித்துக் கொண்டே இருக்கும் ஆனா திரை அதை வந்து அனுபவம் ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது தன் தான் அது ஓடிக்கிட்டு அதுக்கு என்ன அதுக்கு ஒரு அனுபவம் தேவை ஒரு அனுபவம் அதுக்கு தேவையில்லை தன் மீது அந்த நிகழ்ச்சியை அது சும்மா சாட்சியா பார்த்துக்கிட்டு அவ்வளவுதான் சாட்சியா பார்த்துக்கிட்டு வெள்ளை திரையில அந்த சீன் ஓடிக்கிட்டு வரைக்கும் ஓடும் அதனால திரை பாதிக்குமானா பாதிக்காது இல்லையா இப்ப குண்டு வெடிக்கிற உடனே அந்த நெருப்பு பத்திக்கிட்டு எரியுமா அந்த ஸ்கிரீனு இல்லை கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது சாம்பிராணி போக அந்த சந்தன பாசனை எல்லாம் அந்த ஸ்க்ரீனை மயக்குமா ஒன்றும் நடக்காது அது அது பாட்டு இருக்கும் அது மாதிரி இங்கே ஆத்மா தண்ணில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டு அதனுடைய அதிஷ்டானத்திலே இங்கு மனமும் மனதினால் உண்டாக்கப்பட்ட அந்த பொருளும் அதாவது அரிபவனும் அறியப்படும் பொருளும் அனுபவமாக்கப்படுகிறது மனதிற்கு ஆனால அது ரெண்டும் அறிவின் அதிஷ்டானத்திலே தான் நடக்கிறது அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே மூன்றும் ஒன்றாகத்தான் இருக்கிறது மூன்றையும் பிரிக்க முடியாது அப்ப இங்க எல்லாம் சர்வம் பிரம்ம மயம்ங்கிறதுல சந்தேகம் இருக்காது அப்படிங்கறதுதான் இங்க முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுது அப்ப அதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் எல்லாமே எளிதாக புரிஞ்சுக்கணும் சர்வம் பிரம்ம மயம்னா எங்கேயோ மேலர்கள் சிவபெருமான் ஜடாமுடியோடு வந்து இங்க கீழே கழுதுல தோற்றம் கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்க கூடாது ஏன்னா அவர் வந்து கழுதியில தோற்றம் கொடுத்து அவருடைய இதுக்கு இழுக்குல்லவா அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த பேதமையை பிரித்து வச்சுக்கிட்டு கடவுள் இங்கே வர மாட்டார் இதுல உட்கார மாட்டார் இதுக்குள்ள மனிதன் வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கதெல்லாம் யாரு மனித மனம்தானே போட்டுக்கிட்டு அதுதான் எங்கும் வியாபித்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சாஸ்திரத்துல ஆத்மா இல்லாத இடமே இல்லை அது எங்க போய் அதை தூய்மைப்படுத்துவதற்கு இருக்குது ஒண்ணுமே கிடையாது யார் யாரை தூய்மைப்படுத்துவது எல்லாம் அதுவே அதை தூய்மைப்படுத்துருவதற்கும் அதுல வந்து இங்க தோசம் இருக்குது அதுக்கு வந்து அதை படிக்கிறேன் இதை பண்றாங்கறதெல்லாம் நாமெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் தானே தவிர ஆத்மாக நேரத்துல எந்த குற்றமும் இல்லை எந்த குறைகளும் இல்லை அதுல குறையொன்றும் இல்லை அதுதான் அந்த பிரம்மம் அதுதான் சுப்பிரசு பாடல் கூட இருக்கு அந்த குறையொன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு குறையும் இல்லாத அந்த அகண்டாகார அறிவு எதுல குறை ஆகிவிடும் எதுல பிரதிபிம்பிச்சாலும் அதுதான் படுறதே இல்லையா அதை போய் தொட இல்லையா அது அப்போ அதுல என்ன போய் குறைய நீங்க பார்த்துட்டீங்க அந்த குறையை தூய்மைப்படுத்துறேன்னு சொல்றோம் என்ன எதுக்காக தூய்மைப்படுத்தணும் இங்கே எல்லாம் மைண்டு தான் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க எதையும் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதனுடைய இருப்புல அது அழகா இருக்கும் அதனுடைய இயக்கத்தில் அது அழகா இருக்கும் அப்ப இங்க என்ன இருக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை தீட்டும் இல்லை தோசமும் இல்லை அப்ப எல்லாம் அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படியே பாக்குறோம் ஞானி இதெல்லாம் முடியாது நான் பிரித்துதான் பார்ப்பேன் எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு கடைபிடிச்சான் அவன் அஜ்ஞானி அவளதான் விசயம் அதைதான் இங்க சாஸ்திரம் தெளிவுபடுத்தி இந்த புரிதலுக்கு வாங்க ஏன்னா இங்க வந்து இதை புரிந்து கொண்ட ஞானி எப்படி மாறினான் அந்த தூய அறிவாக மாறிவிடுகிறான் அந்த ஞானத்தினாலே அவன் ஞானியாக இருப்பதில்லை அந்த பரமனாக மாறிவிடுகின்றான் அதனால அவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும் ஒரு ஞானியை வந்து நாம பார்வையில வந்து அவர் பெரிய அறிவு ஞானின்னு பேசிக்கலாம் ஆனா ஞானியை பொறுத்த வரைக்கும் தன்னை அவன் ஞானியாக கூட பார்ப்பதில்லை அந்த அறிவாக பார்க்கிறான் அந்த அகண்டாகார அறிவாகத்தான் நானே இருக்கிறேன் என்று சொல்றான் ஏன்னா அவனை அதுலிருந்து பிரிக்க முடியாது அந்த ஆன்மாவிடத்திலிருந்து அவனை பிரித்து விட முடியாது அப்படி நிலையில அவன் இருக்கிறான் அவன் தான் திடஞானி அப்ப திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல் திடஞானி தரிசனமே திவ்ய பூஜை அப்படின்ட்டு நம்ம திரிபுகீதையில படித்தோம் திரிபுகீதை படிச்சீங்கன்னா அருமையா சொல்லும் இந்த திடஞானத்தை பத்தி நீ என்பதை பார்வை கொண்ட மனதினாலே அரணிக்கட்டையால் எப்படி நாம வந்து ரெண்டு கட்டைகளை உரசி அதனால் உண்டாகின்ற நெருப்பை கொண்டு ஒரு வேள்வியை நடத்துகின்றோமோ நம்முடைய மனதை உள்முகமாக திருப்பி அந்த மனதிலே எழுகின்ற எண்ணங்களை எல்லாம் கவனித்து அந்த மனதில் எழுகின்ற எண்ணங்களை அழிப்பதற்கான அறியாமைகளை நம்ம நீக்கும் போது அங்கு உண்டாகின்ற அந்த ஞானத்தினாலே அந்த ஞான நம்முடைய அறியாமை கட்டைகள் எண்ணங்கள் கட்டைகள் எல்லாம் எரிந்து நாசமாகி விடுகின்றன என்பதாக இந்த நாற்பத்தி ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் அதுதான் பொருள் அடுத்து நாற்பத்தி மூணு போதேன பூர்வ சந்தமசேகிருதே தத் ஆவிர் பவேதாத்மாசுமா இங்க நாப்பத்தி மூணுல சூரியன் இயக்குகின்ற சூரிய ரதம் புறப்பட்டதும் இருள் தானே அகன்று விடுவது போல அதுதான் அருணேனேவ போதேன பூர்வ சந்தமசேகிருத்தே அப்ப சூரியன் வெளிக்கிளம்புறான் அப்படி சூரியன் வெளிக்கிளம்பது அந்த சூரியனுடைய ரதத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த சூரிய கதிர்கள் என்ன பண்ணுது அங்கு இருள்களை எல்லாம் அகற்றி விடுகிறது அந்த சூரிய கதிர்கள்ல இருந்து ஏழு விதமான நிறங்கள் வெளிப்படுதுங்கிறத சயின்ஸ் சொல்லுது இல்லையா சயின்ஸ் வந்து சூரிய கதிரில் வந்து ஏழு விதமான வர்ணங்கள் இருக்குங்கிறத சொல்லுது நம்முடைய சாஸ்திரம் அதை ஏழு குதிரைகளாக காட்டுது சாஸ்திரம் வந்து அதை சயின்ஸுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருச்சு சயின்ஸுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி என்ன சொல்லுது சூரியனிடத்துல இருந்து ஏழு குதிரைகள் மூலமா சூரியன் வெளிப்படுறார் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக நம்ம காட்டுறோம் அப்ப நம்முடைய ஞானிகள் யோகிகள் எல்லாம் எவ்வளவு புத்திசாலிகளாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஏன்னா நம்ம நம்முடைய சனாதன தர்மத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில இன்றைய மனிதர்கள் பூரா அஜ்ஞானிகளா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற ஆண்மஞான பாடங்களை அறியாததுதான் மிகப்பெரிய காரணம் இது போன்ற ஆண்மஞான பாடங்களை அறிந்து கொண்டு நம்ம நடைமுறையில் வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அறிவாளிகளாக தான் இருந்திருப்போம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த காலத்தில் எல்லாருமே அறிவாளிகளாக தான் இருந்திருக்காங்க அதனால்தான் அவ்வளவு விஷயங்களை சமுதாயத்துக்கு கொடுக்க முடிஞ்சது நம்முடைய சனாதன தர்மத்தில கண்டுபிடிச்ச அத்தனை கண்டுபிடிப்புகளும் நம்முடைய இந்திய சாஸ்திரத்திலே வெளிவந்த இந்த பாரத தேசத்திலே பிறந்த யோகிகளும் ஞானிகளும் தான் உலகத்துக்கு எடுத்து சொன்னாங்க அப்படி சொன்னவங்கதான் நம்முடைய வேத சாஸ்திரத்துல சூரியனுடைய குதிரைகள் ஏழு அப்படின்னு சொல்றாங்க அது ஏழு வர்ணங்களை குறிப்பிடுகிறது அப்ப சூரிய ரதம் புறப்பட்டதும் இருள் தானே அகன்று விடுவது போல அதற்கு முன்பு இருந்த மடமையான அஜானம் விலகி ஒளி வீசும் சூரியனை போல பரிபூர்ணமான ஆத்மா தானாகவே பொங்கி ஒளி வீசுகின்றது அப்படின்னு சொல்றாரு இந்த நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்திலே அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா யானை வரும் பின்னே மனை ஓசை வரும் முன்னே என்பது போல சூரியன் என்பது விடியற்காலையிலே உதிப்பதற்கு முன்பாக வரும் வெளிச்சத்தை குறிப்பிடுவது அதுதான் சூரியனுடைய ரதத்தை ஓட்டி வருவதற்கான கற்பனையிலேயே அந்த காலத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஞானிகள் அந்த ஏழு குதிரைகள் மூலமாக அந்த ரதம் கிளம்பி வெளியே வந்து இங்கு அந்த இருளை அகற்றுகின்ற அந்த ஒலி கதிர்களால் வெளிச்சத்தை உண்டாக்குகின்றது அப்ப இங்கு இருள் அகன்று அந்த சூரிய ஒளி பிரகாசமாக இந்த பூமியிலே படரும் போது வெளிச்சம் பார்க்கப்படுகிறது அப்ப சூரியன் வருவதற்கு முன்பாகவே அவனது வரவை கட்டியம் கூறுவது போல வரும் வெளிச்சத்தினால் இரவும் முழுவதும் கவிந்திருந்த இருள் சிறிது சிறிதாக அகன்று கொண்டு மெல்ல போய்கொண்டே இருக்கும் இந்த இயற்கை சூழலை ஓமியாக எடுத்துக்கொண்டு சாதகனின் தீவிர சாதனையினால் அடையப்பெறும் விருத்தி ஞானத்தினாலே ஆத்மாவை பற்றிய அறியாமை அகலும் நிலையோடு இங்கு சாதிசங்கர் ஒப்பிட்டு பேசுகிறார் ஏன் இங்க வந்து நம்ம ஞானத்தை வந்து விருத்தி ஞானம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இப்போ பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம வெளியிருந்து ஏற்றிக்கொள்கிறோம்னாலே அது ஒரு விருத்தி மனதுக்கான ஒரு விருத்தி மனோவிருத்தி அதாவது விருத்தி அப்படின்னாலே எண்ணங்களுடைய எழுச்சின்னு அர்த்தம் அப்ப எண்ணங்கள் ஏதேனும் ஒரு எண்ணங்கள் நம்முடைய மனதில் எழுந்திருக்குதுனாலே அந்த எண்ணங்களுடைய ஆதிக்கம் தான் நமக்கு மனமாக மாறுது ஏன்னா எண்ணங்கள் மனம் பல்வேறு எண்ணங்களுடைய தொகுப்பு தான் இங்க மனம் ஆனா உண்மையில ஆத்மாவிடத்திலே அங்கே எண்ணங்களும் இல்லை மனசும் இல்லை அது அறிவு ஒளியாக மட்டும் இருக்குது ஆனா அந்த ஆத்மாவை அறிவதற்கான அடிப்படை விஷயமாக இந்த மனதை கொண்டுதான் நம்ம அறியப்பட வேண்டிய அவசியம் இருக்குது அதனால விருத்தி ஞானம் நமக்கு வேணுங்கிறாரு இந்த விருத்தி ஞானத்துக்கு ஓமானம் ஏற்கனவே நிறைய மனந்கர் ஓமானம் கொடுத்துருக்காரு பகவான் ரமணரும் அது அருமையான விளக்கம் கொடுத்தாரு அதுதான் பிணம் சுடும் தடி போல பிணம் சுடும் தடி அப்படின்னு ஒரு ஓமானம் ரமண மகரிஷி சொன்னாரு அது எப்படி சொன்னாருன்னா ஒருத்த வந்து ஒரு பணத்தை எரிப்பதற்கு ஒரு குச்சி எடுத்துக்கிறோம் அந்த குச்சியை வச்சு அந்த பணத்தை கிளறி கொடுறோம் அந்த நெருப்பு கிளறி கிளறி விட்டு அந்த தீ பிளம்பு நல்லா அந்த பணத்தை பிடிச்சி எறிகிற மாதிரி பண்ணி நல்லா திபு திபுன்னு அந்த தீ பிளம்பு எரிய எறி அந்த பிணம் வந்து சாம்பெல்லாம் மாறிக்கிட்டே வரும் நல்லா அது எரிஞ்சு உடனே அதற்காக பயன்படுத்தின அந்த குச்சி இருக்கு இல்லையா என்ன பண்றான் இறுதியில் அந்த பிணம் சுடும் தடியையும் அந்த நெருப்புலயே போட்டுறான் போட்டு அது என்ன ஆகுது எரிந்து போய் நாசமாகிவிடும் அப்ப கடைசியில என்ன மிஞ்சுவாங்க வெறும் சாம்பல் மட்டும் மிஞ்சும் அந்த பிணமும் இருக்காது அந்த கட்டைகளும் இருக்காது அவைகளை எரிப்பதற்காக பயன்படுத்த குச்சியும் இருக்காது எல்லாமே அங்க சாம்பல் ஆயிடும் அது மாதிரி இங்க அந்த தூய் ஆன்மாவை அறிவதற்காக நம்மிடத்துல மனம் என்ற ஒரு விஷயம் இருக்குது அப்ப இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு நம்ம அந்த ஆத்மாவை பற்றி அலசி ஆராயிரும் மேலும் அந்த மனதினுடைய பிரத்யேக பகுத்தறிவாகிய புத்தி சக்தியை கொண்டு விசாரணையில் ஈடுபடுறோம் அந்த விசாரணையின் மூலமாக ஒரு விவேகத்தை அடைகிறோம் அந்த விவேகத்தின் வாயிலாக நம்ம ஒரு விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம் அந்த விழிப்பு நிலை நம்முடைய தன்னுணர்வு நிலை நான் தான் அது நான் இருக்கிறேனுங்கிற தன்னுடைய சுயம்பிரகாச ஸ்புரணம் தன்னுடைய இருப்பு நிலையை நான் அனுபவமாக்குறேன் அப்ப அந்த நிலையில் நான் வந்த பிறகு இப்ப எனக்கு இத்தனைக்கும் எது பயன்படுத்துது அந்த மனமும் புத்தியும் பயன்பட்டுச்சு ஆனா இது நான் டெவலப் ஆகி நல்ல நிலைக்கு வந்து அந்த ஆத்மா தான் நான் அந்த அறிவு தான் நான் அனுபவம் ஆன அடுத்த வினாடி என்னிடத்துல அந்த மனங்கிறது என்ன ஆயிடுது அந்த அறிவு நிலைக்கு சுரண்டர் ஆயிடுது அவ்வளவுதான் அங்கே மனம்ங்கிறது உனக்கு இல்லை இல்லாம போயிடுது அறிவாக அது ஜொலிக்க ஆரம்பிச்சிடுது ஆரம்பத்தில் அது மனமாவோ புத்தியாவோ இருந்தது அந்த அறிவு பிரகாசத்தினால அது அறிவாகவே மாறிவிட்டது அதுதான் ஒரு உயரிய நிலை அந்த நிலை வந்து எப்படி ஓமானம் கொடுக்கலாம் அப்படின்னா நெருப்புக்கு பிளம்பு நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு இரும்பு வந்து சாதாரண உலோகம்தான் ஆனா நெருப்பு வந்து ஒரு அக்னி பிளம்பு ஆனா அந்த இரும்பை கொண்டு போய் அக்னி பிளம்புக்குள்ள போட்ட உடனே அந்த நெருப்புல அந்த இரும்பு ஆனது என்னது அக்னியாவே மாறிடுது இல்லையா அப்ப அங்க பார்த்தா அக்னியும் இரும்பு பிரிக்க முடியாது ரெண்டுமே நெருப்பு ரெண்டுமே நெருப்பு கட்டி அந்த நிலையில அங்க மனம் இல்லை அறிவு மட்டும்தான் இருக்குது அதுதான் ஞானிகளுடைய நிலை அந்த இடத்துல ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா மனசையும் புத்தியும் அறிவாக்கம் மாட்டி அந்த தூய் ஆன்மாவாக பிரகாசிக்கிறார்கள் ஆனா சாதாரண மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி பாடங்களை கேட்டு அந்த அறிவு நிலைக்கு போறாங்க அந்த இரும்பானது என்ன ஆகுதுன்னா அந்த நெருப்பு நிலைக்கு போகுது ஆனா கொஞ்ச நேரத்துல திருப்பி குளிர்ச்சியாயே மீண்டும் அந்த இரும்பாவே மாறிடுது ஏன் அந்த நெருப்புல இருந்து விலகுது நெருப்பிலிருந்து விலங்குறதுனால அந்த இரும்பு என்ன ஆயிடுது மீண்டும் அந்த இரும்பு தன்மைக்கு உலோகத்தன்மைக்கு வந்துடுது ஆனா நெருப்பு நெருப்பாவே இருக்கு அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் ஆத்மா ஆத்மாவாகவே இருக்குது தற்காலிகமாக அந்த ஆத்மாவை அறிவதற்கான முயற்சியை எடுக்குது எடுத்து அந்த அறிவு பிரகாசத்தோட போய் இணையுது இணைஞ்சா தன்னை அறிவாக பாவிக்குது அறிவாக பாக்குது எவ்வளவு நேரம் பாக்குது அதுல இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாடத்தை படிக்கிற வரைக்கும் அதை பற்றி கேட்கிற வரைக்கும் அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கிற வரைக்கும் அப்புறம் என்ன ஆயிடுது அதுல இருந்து அப்படியே வெளியே வருது வெளியே வந்து விவகாரத்துக்குள்ள போகுது எந்த மாதிரி விவகாரம் புற விஷயங்களுக்குள்ள போயிடுது போய் மீண்டும் உலக விவகாரத்துக்குள்ள போயிடுச்சுன்னா மீண்டும் என்னவா மாறிடும் மனசாக மாறிடும் அப்படித்தான் மனசாக மாறுதுன்னா அந்த இரும்பு மீண்டும் இரும்பாக மாறிடுது அங்க நெருப்பாக இல்லை என்பது போல அப்ப இந்த புரிதல நம்ம இங்க கம்பேர் பண்ணி பார்த்து இங்க எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த போமானத்தை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த மனம் புத்திங்கிற விஷயம் அறிவாக பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டா மீண்டும் அது தன்னுடைய பழைய நிலைக்கு வரக்கூடாது பழைய நிலைக்கு வராம அந்த அறிவாகவே இருக்க வேண்டும் அந்த நிலை தான் ஞானிகளுடைய நிலை ஏன்னா அந்த ஞானிகள் அந்த நிலைக்கு எப்படி வர்றாங்கன்னா அவங்க சதா அந்த அறிவோடவே இணைஞ்சிருக்கிறாங்க அந்த ஸ்புரணத்தோட இணைஞ்சிருக்கிறாங்க அந்த ஸ்புரணம்ங்கிறது என்னன்னா நான் இருக்கிறேன் தன்னுணர்வு தன்னுடைய சுயம்பிரகாச உணர்வு சுயமேவ ததா அப்படிங்கிறதுல சாஸ்திரம் நானே அது அப்படிங்கிற அந்த ஸ்புரணத்திலே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்கிற தன்னுடைய சுயம் ஸ்புரணத்துல நான் எப்பொழுதும் சதா விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அதுதான் நான் அப்ப அப்படிப்பட்ட நானாக இருந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய நிலை மாறாமல் இருக்கின்ற நான் ஆத்மா அந்த அறிவு ஆனா அதுலிருந்து நான் விலகி மீண்டும் விவகாரத்துக்குள்ள வந்தேன்னா நான் மனம் அப்படிங்கிறத புரிந்து அப்போ மனசு வந்து அந்த அறிவினால பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தனியா மனசு பிரகாசிக்க முடியாது பிரகாசிக்கிறதுக்கு அதுக்கு தனித்துவமான இருப்பு கிடையாது அதை நம்ம இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை ஒப்பிட்டு தான் இங்க பேசுறாரு இங்க பகவான் ஆதிசங்கர அதை ஒப்பிட்டு அந்த சூரியனோட கம்பேர் பண்ணி அந்த சூரிய ஒலிக்கெதிரானது எப்படி பூமியில பட்டு பூமியில் உள்ள வெளிச்சத்தை உண்டாக்குவதோ எப்படி தீப்பொறி வந்து கட்டையை ரெண்டு எரிச்சி அங்கே வேள்வி நடத்துவதற்கு துணை புரிகின்றதோ அது போல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஜானத்தை எரிக்கின்ற நெருப்பாக அந்த தீ பிளம்பு இருளை அகற்றுவதற்கான சூரியன் இருப்பது இங்கு நம்முடைய அறியாமை அகற்றுவதற்கு அந்த அறிவு தொலை புரிகிறது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது அப்ப அறியாமை என்ற ஒரு நிலைக்கு இருப்பு என்பது தனியே கிடையாது ஆத்மாவை பற்றிய அறிவு இல்லாமையே அங்கு அறியாமை என்பதாக அறியப்படுகிறது அப்படி ஆத்மாவை மறைத்துக் நமது வாசனைகளாகிய திரைகள் ஒவ்வொன்றாக அகழும் நிலைதான் இங்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது நிகழ்ச்சிகள் மூலமாக அதை குறிப்பிட்டு காட்டப்படுகிறது சூரியனுடைய ஒலிக்கெதிர்கள் பூமியிலே படப்பட இங்கு இருள்கள் விலகுவது போல இருள் விலகி அங்கு வெளிச்சம் உருவாவது போல நம்முடைய அறியாமைகள் நீங்கி நம்மிடத்திலே அறிவு பிரகாசிக்க தொடங்குகின்றது என்ற ஓமானத்தை இங்கு ஒப்பிட்டு காட்டப்படுகிறது அப்ப அந்த சூரிய ஒளி பிரகாசமாக வெளியே வந்து கண்ணை கூசும் அளவுக்கு ஒரு ஒளிமிகுந்த சூரியன் உதிப்பது போன்று ஆத்மா தானே ஒளிர்ந்து அதுவரை இடைவிடாத தியானத்தால் சாதகன் முயன்று அடைந்த அந்த விருத்தி ஞானத்தையும் அழித்து அவன் தானே தானாக இருக்கும் சொரூப ஞானத்தை அழித்து விடுகின்றது என்பதாக இந்த ஸ்லோகம் சுட்டி விருத்தி ஞானம் சொரூபஞானம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் விருத்தி ஞானம்னா மனதின் மூலமாக அந்த ஆத்மாவை அறிவதற்கான ஒரு விருத்தி ஒரு எண்ணம் ஆனா அதை அறிந்து கொண்ட பிறகு அங்க விருத்தி ஞானம் என்ன ஆயிடுது சுரூப ஞானமாக மாறிவிடுகிறது அதுதான் ஓமானம் அந்த ஓமானம் தான் இங்க ஏற்கனவே சொன்னேன் அது இரும்பா இருக்கிற வரைக்கும் அது இரும்பு அது நெருப்போடு சம்பந்தப்படும் அது நெருப்பு அங்க இரும்பு கிடையாது நெருப்பு கட்டியா மாறிடாது அது மாதிரி இங்க ஆத்மா வெளிய மனதின் அளவுல விவகாரம் பண்ணி அது விருத்தி ஞானம் அந்த விவகாரத்தை விட்டு அது அந்த ஆத்மாவோடு ஒன்றாக இணைந்து விட்டா அது சொரூப ஞானம் அப்ப நாம் இங்க சொருவ ஞானத்தை அடைய வேண்டும் என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது அதுதான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அடைகின்றாய் ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு திருவுராட்சியில் வருங்குற படத்துல அதுதான் இங்க உண்மை ஏன்னா இங்க இது ஆன்மவியல் பாடங்களை நன்றாக புரிந்து அந்த தூய அறிவு ஒளி நானாகத்தான் இருக்கிறேன் அந்த சுயம்பிரகாச அறிவாக நானாகத்தான் இருக்கிறேன் என்று நமக்கு தெரிந்து விட்டா நம்ம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஏன் அலையணும் எங்கும் அலைய வேண்டாம் அதுதான் நானுங்கிற அந்த புரிதலோடு அமைதியா இருக்க வேண்டியதுதான் அந்த ஸ்புரணத்திலேயே நம்ம அமைதியா இருக்க வேண்டிய நிலை உண்மை நிலை யதார்த்த நிலை நம்முடைய சுரூபம் என்பதாக சாஸ்திரம் சுட்டி அப்படி புரிந்து கொண்ட எல்லோருமே இங்கு ஞான தங்கம் தான் என்பதாக பார்க்கப்படுகிறது அப்ப இன்றைய வகுப்புல நம்ம நாற்பத்தி மூணாவது நிறைவு செய்யலாம் நாற்பத்தி நான்காவது ஸ்லோகத்திலிருந்து நாளைய வகுப்பிலே பார்க்கலாம் இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தத்சத்